வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்